வெற்றிவேல் ஹரோ ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் வீர சிங்கன் வதைப்படலம் அன்னதோர் வேலை முன்னம் மகன்றலை யாழிப் பேரோன் துன்னு பல்லனிகத்தோடும் சூரனைக் காண்பான் ஏக மண் நதி வீரன் என்னும் மதலை யாயிரமாம் வெள்ளம் தன்னொடும் இலங்கை வைகி தனப்பரப் போற்றி உற்றான் மிக்க வீரத்து ஆண் தகை போற்ற மாநகர் கோயில் நன்ன வடதிசை தன்னில் மேல் நிமிர் தானை வெள்ளம் ஐஞ்சூரோடு அண்ணான் சேனையம் தலைவன் வீர சிங்க திரலோன் உற்றான் உற்றதோர் வீரசிங்கன் ஒன் சிறைச் சிம்புளே போல் வெற்றியம் திண்டோள் ஏந்தல் விரைந்து சென்றிடலும் காணூ சற்று நங்காவல் எண்ணான் தமியன் வந்திடுவான் போலும் மற்றவன் யாரை என் நாச்சீரி நன் வடவையே போல் உண்குவன் இவன் தன்னாவி கொல்லை என்று உன்னிக்காலும் என் கிளர் மனமும் பின்னர் எய்துமாறு எழுந்து நேற்போய் ிர் செலவில் தானை வெள்ளம் ஐரும் சுற்ற மண்கிழற் கடல் போல் வீரபாகுவின் முன்னம் சென்றான் சென்றிடும் வீர சிங்கன் திரல் கெழு புயனைப்பாரா இன்றளவு எமது காப்புள் ஏகினர் இல்லை யார் நீ ஒன்று ஒரு தமியன் போந்தாய் உயிர்க்கு நண்பு இல்லாய் நின்னை கொன்றிடும் நீ வந்த செயல்முறை கூறுகின்றான் பொன் இயல் தின்தோள் வீரன் புகழுவான் இலங்கை வாவி மன்னியல் சூரன் வைகும் மகேந்திரம் சென்று மீழ்வான் உன்னினன் போந்தேன் ஈது என் உரு செயல் எண்ணின் இன் இனி வேண்டிற்று ஒன்றை இயற்றுதி காண்பன் என்றான் திறன் சிங்கன் அன்னோன் செப்பிய மொழியைக் கேளா இறையும் நம் அவுணரானை எண்ணலன் வலியன் போலும் அரிகுதும் ஈண்டு சேரல் அழகிது அன்று என்னா உன்னி குறுகிய படிஞர் தம்மை இவன் உயிர்கோடிர் என்றான் என்றலும் அரியது ஒன்றை எயினர்கள் வேட்டைக்கானில் சென்றனர் திரண்டு சுற்றிச் செருவினை இழைப்பதே பொன் திகழ் விசயவாகுப் புங்கவன் தன்னை சீற்றம் வந்திரவுனர் யாரும் வளைந்து அமர் புரியலுற்றார் வேலினை விடுப்பர் தண்டம் வீசுவர் முசலம் தூர்ப்பர் சாலமது எரிவராலம் தன்னை ஓச்சிடுவர் வார்வில் கோல்வகை தொடுப்பர் நாஞ்சில் கொடும்படை துறப்பர் வெய்ய சூலம் மது உய்பர் கொண்ட தோமரம் சொறிவரம்மா கிளர்ந்து எழுபருதி தன்னை கேழ்கிளர் உருமு கொண்மு வளைந்தன அவுணர் வீரன் மருங்கு சூழ்ந்து ஆடல் செய்ய தளர்ந்திலன் எதிர்ந்து தன் கைத்தாரை வாழ் உறையின் நீக்கி உழந்தனில் முனிந்தன்னோரை ஒல்லை சூழ்ந்தடுதல் உற்றான் அறக்கு உருக்கொண்ட வெற்பின் அடுக்கனல் கடவுள் எய்தி உருக்கி அதனை எல்லாம் ஒல்லையின் உடைக்கு மா போல் நெருக்கியணர்தானை நீத்தம்மது உடைய வீரன் திருக்கிளர் வாழ்வொன்றேந்திச் சென்று சென்று அடுதல் செய்தான் பனிப்படற்குழுமல் தன்னைப் பாயிருள் செறிவை யங்கிக் கனிப்படற் பொற்பில் தோன்றும் காய்கதிர் முடிக்கும் மா போல் நனிப்படர் அவுணர்தானை நைந்திடச் சுடர் வாழ்வொன்றால் தனிப்படர் வீரவாகூ தடிந்தனன் திரிதல் உற்றான் குறைந்தன குருதி வாரி ஒல்லையில் உபரித் தென்னீர் மறைந்தன உணர்தானை மால்கரி பரித்தேர் முற்றும் குறைந்தன கரம் தாழ் மொயம்பு கொடு முடி துணிந்து வீழ்ந்த நிறைந்தன அலகையீட்டம் நிரந்தன பரந்த பூதம் வெள்ளம் நூறு அவுணர்தானை விழுந்திடையினைய பாலால் வள்ளல் சென்று அடுதல் செய்ய மற்றள அவுணர் யாரும் உள்ளம் நொந்து இறங்கித் தத்தம் உயிரினை ஓம்பல் செய்து பொள்ளன நிலனும் வானும் புலம் தோறும் இறியல் போனார் போதலும் வீரசிங்கன் பொள்ளனச்சினம் மேல் கொண்டு மாத்திரம் கடந்து மேல் போய் வளர் தரும் வாகை மொய்பன் மீது ஒரு சூலம் தன்னை விட்டனன் விட்ட காலை ஏதி அங்கு அதனால் அன்ன திருத்துணிப்படுத்தியார்த்தான் ஆர்த்தலும் மடங்கள் பேரோன் ஆண்தகை வீரன் மேன்மை பார்த்தனன் தனது பாணி பற்றிய படைகள் தம்மில் கூர்த்ததுவோர் கொலிசம் வீசக் குறுகி வாழ் அதனான் மாற்றி பேர்த்துவரு படையடா முன் பெயர்ந்தவன் முன்னம் சென்றான் சென்று தன்மணி வாழ்வோச்சி செம்கைகள் துமித்து தீயோன் ஒன்று ஒரு முடியும் கொய்தே உவர் கடலிடையே வீட்டி நன்று தன் உரையுள் செல்ல நாந்தகம் செறித்து முன்னோர் வென்றிக் கொண்டு அகன்றான் என்ப வேலவன்